ஏழு அறிவிக்கின்றார்கள் நான் நபி அவர்களின் வீட்டுக்கு வந்தேன் தட்டினேன் யார் அது என்று கேட்டார்கள் கூறினேன் நான் நான் என்றால் யார் அது என்று கேட்ட நபி சொல்லும் அழகின் வசல்லம் அவர்கள் என் பதில் கேட்டு வெறுத்தவர்கள் போல் காணப்பட்டார்கள் புகாரி ஆறு முஸ்லிம் இரண்டு ஒன்று ஐந்து ஐந்து